ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புல வரிசையா நம்முடைய பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதான கர்மாக்களை பார்த்துன்னு வருவோம் அதில் காலமான திலத்திலிருந்து பன்னெண்டாவது நாள் அன்னிக்கு சபிண்டீகரணம்னு ஒரு ஸ்ராத்தம் அந்த ஸ்ராத்திலிருந்து ஆரம்பித்து அவரவர்களுக்குன்னு உள்ள அக்னியில் பித்திருக்களை உத்தேசித்து ஸ்ராத்தங்கள் வருது இப்போ இதுவரையிலும் நாம் ஒவ்வொரு ஜீவனும் காலமாகி எந்த விதமாக அவனுடைய கெத்தியானது இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம் பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் விரிவாக காரணங்களோடு புராணங்களில் உள்ள சரித்திரங்களோடு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போது சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம் இந்த சபிண்டீகரணம் ஆயாச்சின்னா அதற்கப்புறம் ஸ்ராத்தங்களை விடப்படாது அந்த ஒரு வருஷ காலம் மாசா மாதம் செய்ய வேண்டியதான மாசிக்கங்களை செய்யணும் அந்த மாசிக்கங்கள் அந்தந்த திதியில் பண்ணணும் அதாவது எந்த திதியில் அவர் காலமானாரோ அந்த திதியில் அந்தந்த மாதத்துக்கான மாசிக்கங்களை செய்யணும் ஏன் அந்த திதியில் அந்த மாசிக்கத்தை செய்யணும் மேற்கொண்டு அந்த ஜீவன் போகிற வழியில் என்னென்ன இடங்கள்லாம் வருது யார் கூட அழிச்சின்னு போகிறார் அவர்களோடு அந்த ஜீவன் என்ன பேசின்னு போகிறார் வழியில் யாரெல்லாம் கண்ணில் படுறார் பிறகு சுகதுக்கங்களை எப்படி அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பின்னாடி தனியாக பார்க்கலாம் ஏன்னா ஸ்ராத்தம்னு நாம் தலைப்பு வச்சுட்டுருக்கிறதுனால இந்த ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவம் அதை முதல்ல விரிவாக பார்த்துட்டு பிறகு இந்த அபர காரியங்களுடைய முக்கியத்துவங்கள் அதற்கான காரணங்கள் அதற்காக உள்ள சரித்திரங்களை தனியாக பார்க்கலாம் இந்த ஷபிண்டீகரணமாகி அந்த மாசா மாதம் செய்ய வேண்டியதான மாசிக்கங்கள் ஆயிடுச்சுன்னா அதற்கப்புறம் வருஷா வருஷம் செய்ய வேண்டிய ஸ்ராத்தங்களை பண்ணணும் ஆபாத்திய சகபிண்டம் ஔரசோ விதிவத் சுத்தா குர்வீத விதிவத் ஸ்ராத்தம் மாதாபித்திரோ க்ஷயேஹணி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது புத்திரன் தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டியதான அந்த காரியங்களை செய்து முடித்தாச்சுன்னா சரியான முறையில் அந்த ஒரு வருஷ காலம் செய்து முடித்தாச்சுன்னா அதற்கப்புறம் வருஷா அவர்களுடைய அந்த இறந்த திசியில் அந்த சிராத்தத்தை விடாமல் செய்துன்னு இந்த ஸ்ராம்ங்கிறத முதல்ல ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கா அதாவது ஏகமுத்ஷ யத் ஸ்ராத்தம் ஏகோதிஷ்டம் பிரகீர்த்தித்தம் த்ரீனுஷி யத் தத் எத்னத்தி பார்வணம் முனையோவிதுஹூ அதாவது ஒரே ஒரு ஜீவனை மாத்திரம் உத்தேசித்து ஒரு ஸ்ராத்தத்தை பண்ணினால் அதற்கு ஏகோதிஷ்டம்னு பேர் ஒருவரை மாத்திரம் உத்தேசித்து செய்யக்கூடிய சிராத்தத்துக்கு ஏகோதிஷ்டம்னு பேர் அடுத்தது பார்வணம்னு பேர் பார்வணம்னா த்ரிபுருஷோத்தேசகமாக பண்ணுறது மூன்று புருஷர்களையும் உத்தேசித்து பண்ணுறது அதாவது மூணு தலைமுறை மூன்று தலைமுறையினரையே உத்தேசித்து பண்ணுறதுக்கு பார்வணம்னு பேர் அப்படி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கா அத்தவுர்தம் நகர்த்தவியம் ஏகோதிஷ்டம் கதாச்சனா சபிண்டீகரணாந்தஞ்ச தற்போரோக்தமிதி முதலஹா அந்த சபிண்டீகரணங்கிறது பன்னெண்டாவதுநாளிக்கி செய்யவேண்டியதான அந்த முக்கியமான ஸ்ராத்தம் ஆயிடுத்துன்னா அதற்கப்புறம் ஒரு வருஷம் கூட அந்த ஸ்ராத்தத்தை விடப்படாது அதை மூன்று தலைமுறையினரையும் உத்தேசிச்சுதான் பண்ணணும் ஒருத்தரை மாத்திரம் உத்தேசிச்சு பண்ணபடாது அப்படின்னு ரிஷிகள் ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்காள் அதே போல் காத்தியாயனங்கிற மகரிஷி பிரத்யப்தம்யோ யா குறியாது பித்து புத்த சதா திஜா ததைவ மாத்து கர்த்தவியம் பார்வன்து விதானதா அப்படின்னு காண்பிக்கிறார் அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் காலமான திதி அன்னைக்கு விதானதா எப்படி நம்முடைய ரிஷிகள் பண்ணணும்னு நமக்கு வழி காண்பிச்சிருக்காலும் அந்த வழியில் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் இந்த ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு சில முக்கியமான அம்சங்கள் இருக்கணும் அதாவது நாம் ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான இடம் நாம் அந்த ஸ்ராத்தத்தை செய்ய வேண்டியதான காலம் ஸ்ராத்தம் செய்ய வேண்டியவன் அந்த ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறை அது பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடியதான பலன் அப்படின்னு இந்த வரிசையில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் வரிசையாக நாம் ஒரு ஸ்ராத்தம் பண்ணி அந்த ஸ்ராத்தினுடைய முழு முழு பலனையும் நாம் அடையணுமானால் தேச காலஸ்ததா பாத்திரம் திரவியம் கர்த்தா பிதாமகா நிஷ்பத்தி காரணியாகு கர்மணோச விபஸ்டிதா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது நாம் ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான தேசம் அந்த ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான காலம் அதற்கு நாம் வச்சுக்கக்கூடியதான வஸ்துக்கள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கக்கூடியதான பிராமணன் கர்த்தா செய்யக்கூடியவன் நம்முடைய பிதற்கள் இவைகள் அத்தனை பேரும் முழுமையாக நமக்கு இருந்தால்தான் அந்த சிராதமானது சம்பூர்ணமாக செய்ததாக ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஸ்ராத்த தேசம்னு நாம் சிராத்தம் செய்யக்கூடியதான இடம் விஷயமாக நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்கிறான்னா தக்ஷினா பிரவணே தேசே தீர்ாது கிரகேபிவா பூசம்ஸ்காராதிசம்யுத்தே ஸ்ராதம் குறியத் பிரயத்ன அதாவது தெற்கு பக்கம் சரிவாக இருக்கணும் வடக்கு பக்கம் தூக்கி இருக்கணும் நாம் ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான இடம் வடக்கு பக்கம் உயரமாகவும் தெற்கு பக்கம் வாட்டமாகவும் இருக்கணும் நதிகள் இருக்கிற இடம் அல்லது வீடு அல்லது சுத்தமான பூமி சுத்தமான பூமின்னா பசுமாடுகள் கட்டி கட்டியிருக்கிற பூமி அது மாதிரி உள்ள இடங்கள் அல்லது புண்ணியஸ்தலங்கள் புண்ணியக் கேத்திரங்கள் அவைகளெல்லாம் ஸ்ராத்தம் நாம் செய்யக்கூடியதான இடம் இங்கெல்லாம் ஸ்ராதம் பண்ணலாம் திராந்தாதி தேயாணி புண்ணியேஷ்வாய்தனு நீத்தீரூ தீர்த்து ஸ்வூமௌச்ச பிரயத்னத்தாவது இந்த ஸ்ராதங்கிறத ரொம்ப முயற்சி பண்ணி நல்ல முறையில் செய்யணும் அதாவது புண்ணியக்ஷேத்திரங்கள் அல்லது புண்ணிய நதிகள் ஓடுற தீரம் அல்லது தன்னுடைய வீடு இவைகள்லாம் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கான இடங்கள் இது மாதிரி தேடி போய் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது இதுதான் ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான தேசம் அடுத்ததாக ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான காலம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்